நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் ஈஸ்ட் ஜெர்மனி ஆறு அஞ்சல் தலைகளும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் எஸ்டோனியா நாட்டு அஞ்சல் துறை ரெண்டு அஞ்சல் தலைகளையும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல மால்டோவா நாட்டு அஞ்சல் துறை மூணு அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த நாடுகள் வெளியிட்ட அஞ்சல் தலைகள் சிறப்பிச்சிருந்தது எதை அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச குழந்தைகள் தினத்தை ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஒன்னாம் தேதியை குழந்தைகள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட தினம்தான் இந்த சர்வதேச குழந்தைகள் தினம் நம்ம இந்தியாவில் நவம்பர் பதினாலாம் தேதியான குழந்தைகள் தினம் அது எப்படி தினம் வெற நாட்கள்ட்டு வருது அப்படிங்கானிஸ்டியை நாம பார்த்தோம்னா அது ஆரம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் குழந்தைகள் நலனுக்காக லெனார்டு அப்படிங்கிறவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சர்வீஸ் நடத்திட்டு இருந்தார் ஒவ்வொரு தடவை அந்த சர்வீஸ் நடத்துகிறப்பவும் அதாவது அந்த தேவாலயத்தில் சர்வீஸ் நடத்துகிறப்பவும் அதுக்கு ஒரு பேர் வச்சு சர்வீஸ் நடத்துனாங்க ஒரு தடவை ரோஸ் டே அப்படின்ட்டு பேர் வச்சிருந்தாங்க ஒரு வாரம் நடக்கும்போது அதுக்கு ஃபிளவர் டே அப்படின்ட்டு பேர் வச்சிருந்தாங்க இப்படி வெவ்வேறு பேரில் நடந்து வந்த இந்த சர்வீஸுக்கு கடைசியா சில்ட்ரன்ஸ் டே அப்படின்ட்டு பேர் வைக்கப்பட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டி நாட்லையும் இது ஆரம்பமாச்சு அதாவது குழந்தைகள் தினம் கொண்டாட அனுசரிக்கிறது அவங்களும் குழந்தைகள் தினம் அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க அதாவது டர்க்கி குழந்தைகள் தினத்தை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அனுசரிச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபை அதோட ஜெனீவால நடந்த குழந்தைகள் நல மாநாட்டில் குழந்தைகள் தினம் கொண்டாட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்மானிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா இன்னைக்கும் பல நாடுகள் குழந்தைகள் தினத்தை பல நாட்கள்ல கொண்டாடிட்டு வராங்க ஆனா அவங்களோட பேசிக் கோரிக்கை எல்லாம் பேசிக் தீம் எல்லாமே ஒன்றே ஒன்று அதாவது குழந்தைகள் நலனை பேணி காக்கணும் அப்படிங்கிறது ஒரே கோரிக்கை ஒரே தீர்மானம் ஓகே குழந்தைகள் தினத்தை நம்ம இந்தியாவில் நவம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடுற மாதிரி தாய்லாந்து நாடு ஜனவரி இரண்டாவது சனிக்கிழமையிலும் மெக்சிகோ நாட்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதியும் பாகிஸ்தான்ல ஜூலை ஒன்னாம் தேதியும் ஈரானில் அக்டோபர் எட்டாம் தேதியும் குரோஷியா நாட்டில் நவம்பர் பதினொன்னாம் தேதியும் கொண்டாடுறாங்க ஆனால் உலகத்தில் அல்பேனியா பல்கேரியா சைனா வியட்நாம் ரஷ்யா எஸ்டோனியா மால்டோவா இப்படி ஐம்பத்தி ஓரு நாடுகள் குழந்தைகள் தினத்தை ஜூன் ஒன்னாம் தேதி கொண்டாடுறாங்க குழந்தைகளோட சுகாதாரம் அவங்களோட நலன் அவங்களோட உரிமை இதையெல்லாம் உலக மக்கள்கிட்ட பரவ செய்ய தொடங்கப்பட்ட சர்வதேச குழந்தைகள் தினம் பத்தி வெளியிடப்பட்ட அஞ்சல் திளைகளை நாம குழந்தைகள் நலன் அதாவது Child Welfare, அப்படிங்கிற ஹ் சம்பந்தப்பட்ட அஞ்சல் தலை தலைப்பிலையும் சர்வதேச தினங்கள் அதாவது இன்டர்நேஷனல் டேஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்